சருமிிஜை குரு கிருப்பையார் கந்தரனுபூதி அருணகிராதர் அனுகிரகம் பண்ணிக் கொடுத்த கந்தரனுபூதி நித்தியம் குமரா குமரா மருகாச்சரம் மயூராதிருடம் மகாக்கியூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் மஜூராதிரூடம் மகாபாக்கியகூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் முருகான்னா அழகுன்னு சொல்ற இல்லைங்க அழகு அம்மா சந்தேகம் இல்லாம அழகு எல்லா தெய்வங்களையும் பார்த்தா முருகன் அழகு அதுல சந்தேகமே அதுவும் குட்டி முருகன் அழகான முருகன் வந்து எப்பொழுதுமே அழகு அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது மனோஹாரி தேகம் மனத்தை பார்க்கக்கூடியவர்களுடைய மனசை அப்படியே இழுக்கிறா போல இருக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய அழகு வாய்ந்த தோற்றத்தை கொண்டவன் அவன் யாரு அவன் நிர்குணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் சகுணமாக இருக்கிறான் அதுதான் அப்படி மனோகாரி தேகம் சொல்றாரு ஒள்ளி தேவசனா காந்த ஸ்மரண ஜெய சுப்பிரமணியோ நாம முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா பிரார்த்தனை பண்ணுறோம் அநாயாசே நசாஜ்ஜியம் வினா தைன்ய ஜீவனம் தேகமே கிருபையா ஸ்கந்தா தபபால பக்தி மசஞ்சலாம் இதுதான் இந்த பத்தொன்பதாம் பாட்டில் சொன்ன வடிவும் தனமும் சொன்னதற்குண்டான பிரார்த்தனை நித்தியம் பண்ணணும் அதனால் லோகக்ஷேமத்திற்காக சொன்ன அந்த பாட்டுக்கு அப்புறம் நேர்த்திக்கு பார்த்த அந்த விஷயத்தில் அரிதாகிய அமைப்பொருளுக்கு அடியேன் உரிதாக உபதேசம் உணர்த்தியவான் இருக்கு அது ரொம்ப வசத்தி எவ்வளோதில் சொன்னாலும் வசத்தி தான் அதில் இந்த தாண்டி விற்கக்கூடியவன் அதாவது சம்சார சாகரத்தை நம்முடைய பாப்ப சமுத்திரமாக இருக்கும் ஐயா அவன் வந்து நம்மளை தாண்ட வைக்கிறான் தாண்ட செய்கிறான் விரிந்திருக்கக்கூடிய அவனும் விரிந்திருக்கான் அது விபுத்தலாம் பிரபுத்தம்லாம் சொல்கிற மாதிரி எங்கும் இருக்கான் ஆம்னிப்பட்ட நாம்னேஷிய நாம்னி பிரசண்ட்டு அப்படி வந்து விரிதாரணன் இந்த கடலை சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய சம்சார சாகரத்தை அதாவது பாப்ப கடலில் ஜனன மரண கடல்லேருந்து நம்மளை தாண்ட வைக்கிறான் அதுதான் அவனுடைய கருணை அவருக்கு அனுகிரகம் பண்ணார் யாருக்கே நம்ம இந்த மூர்த்திக்கும் நம்ம அருணகிரணருக்கு அருணகிரணருக்கு அனுகிரம் பண்ணார் அதுதான் சொன்னார் மெய்ப்பொருளுக்கடியே உரிதா உபதேசம் நான் அந்த மெய்ஞானம் சொல்லப்பட்ட சிவஜானம் சொல்லப்பட்ட ஆத்ம சொல்லப்பட்ட ஆத்ம விலாசம் அவர் சராச பிரம்மன்றால் கொடுத்தாரே அந்த ஒரு அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார் அந்த கிரந்தத்தில் அது மாதிரி இவருக்கு வந்து ஆத்மபோதத்தை பண்ணான் அதுக்கு வந்து உரிதாக அதுக்கு நான் தகுந்தவனாக எனக்கு உபதேசம் கொண்டு போய் அந்த போய் சேர்க்க வச்சாச்சும் அங்கே தான் ஆயிடுச்சு அவர் ஒன்றுமே பண்ணவே இல்லை அக்கப்புனா ஒன்றுங்கன்னா ஒன்றும் பண்ணல அப்படி பண்ணியவான்னு சொன்னார் அதை நம்ம சொன்னால் என்னடா ஆகும் அவர் அவரை பற்றி சொன்னிருந்தார் நம்ம நமக்கு வந்து நமக்கு ஒன்றும் ஆகலையே நான் மடசாம்பரணி தானே இங்கே இருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு மரணத்தால் அது எப்படி வந்து வியாதியில் இருக்கார் ஒத்தர் அவர் வந்து சரியாகிடும் நான் சோக்கியமாகிடுவேன் அப்படி அப்படின்னு அப்படியே நினச்சிருந்திருந்தால் சோக்கியமாகிடுவார் அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி இதை பார்க்கலாம் இது இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து இதுவும் நேர்த்தி சொன்னவது உபதேசத்தை அடைந்தவரை பத்தி சொன்னார் இன்னைக்கு சொல்றதும் அந்த நம்ம மாணிக்கவாஜகர் சிவபெருமான அடைந்த தீட்சை இருக்க இவருக்கு தீட்சை கிடைக்கல திருவடி தீட்சை இவர் கிடைக்கல ஆனா திருவடி தீட்சையை அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய பாசுரம் இன்னைக்கு கருதா மரவா நெறிக்காண் இருதாள் வன வனசம் தர வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாட்டனே கருதா மரவா கருதா மரவா நெரிக்கான எனக்கு இருத்தாள் வனசம் தர என் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாடனே வரதா இது வந்து அவனுக்கு ஒரு நாமாவளி முருகா ஒரு நாம மயில் வாகனனு இன்னொரு முழு விரதாசுர சூட விபாடனு இது இன்னொரு நாம அங்கங்க இந்த அனுபூதியில் அருணகிருநாதரோட அனுபூதியில் அந்த வந்து மிகவும் முழுக்க முழுக்க நாமாவளி இருக்கு அதையே ஒன்று சேர்த்தா அஷ்டோத்திர சதநாமாவளி பண்ணிடலாம் அதே சொல்ல வரதா நம்ம வரதா போற்றி ஒரு புஷ்பம் போட்டுடலாம் முருகா புஷ்பம் போட்டுடலாம் போற்றி மயில் வாகனே ஒரு புஷ்பம் போட்டுடலாம் விரதா விரதாசுர சூர விபாட்டனே ஒரு புஷ்பம் போட்டுடலாம் அப்படி பண்ணலாம் அதுக்குதான் சொன்னது அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்தி என்ன கிரக ஒரு எட்டு விதமான புஷ்பம் சொல்லப்படுது விஷ்ணு பிரீதிகரம் பவயத்துன்னு ஸ்கந்தா பிரீத்திகரம் பகவத்துன்னு போட்டுடலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் செய்ய முடியும் இங்க என்ன காமிக்கிறார் நம்ம அருணகிரினாசர் கருதா மரபா நெறி என்பது நினைப்பு மரப்பற்ற நிலை அதாவது கருதா நினைக்கக்கூடியது மரவானா மரப்பு இதெல்லாம் மனசை சேர்ந்த ஒரு தர்மம் மனசுக்கு உண்டான மனசு புத்தி சுத்தம் தர்மம் முதல் இதெல்லாம் அடங்கணும் நான் வேறாந்த பற்றி சொல்கிறனால இதான் முக்கியம் மனசு இல்லாமல் பண்ணணும் மனதற்ற பரிசுத்திலை வாய் அப்படின்னு டைமால பாட்டு சொல்லுவோம் அப்போது அது வந்து குரு நமக்கு என்ன பண்ணுவார் இது வந்து இந்த ஞான போதத்தை இருப்போது இந்த ஞான போதம் அடைவதற்கு இருக்கூடிய சமஸ்தம் தடைகள் தடங்கல்கள் விக்கிரங்கள்லாம் போகணும் அது இது ஒண்ணும் அது ஸ்வதந்திரனா இருப்பது பரமாத்மா முருகன் பரதந்திரனா இருப்பது நம்ம அப்போ தலைவனோட நாம் சேர்ந்து அவனுடைய அனுகிரகத்தோடு கூடி அறியக்கூடிய போதம் அப்ப என்னது தர்போ இருக்கணும் அதுக்கு இந்த தர்போதம் போகணும் அதுக்காக தான் சொல்லுது கருதா மரவா நெறி என்பது நினைப்பு மரப்பற்ற நிலை அது வந்து சொல்லுவார் அதுதான் கேட்குறாரு அப்படி காண்பிப்பார் அப்போ நிர்விகல்ப நிஷ்டை கூடுவதற்கு அதுக்கு ஒரு ஒரு காரணம் அதுக்கு ஒரு அனுகிரகம் என்னன்னா ஹேத்து என்னன்னா அந்த திருவடி தியானம் அப்போ முருகனுடைய திருவடி தியானம் சித்திக்கணும் அதுக்கு அனுகிரகம் பண்றான்னு மனனம் செய்யலாம் இந்த பாட்டுக்கு இல்லை திருவுடைய தீட்சையே கிடைக்கும் யாரால முருகனால கிடைக்கும் எல்லா காரியமும் நடக்கிற மாதிரி தர்மம் ம நடக்கணும் யாதகத்துக்கு போகிறார்கள் இயற்கா இருக்கக்கூடிய ஒரு புகழை சொல்லணும் இதை இதை பற்றி படிக்காசு போடுற ஒரு பாட்டு பாட்டுக்காரன் அது இந்த முருகன் சம்பந்தமாக இருக்கிறாலும் சொல்கிறேன் வேல் கொடுத்தாய் திருச்செந்தூரர்க்கு அம்மியின் மேன் மீது வைக்க கால் கொடுத்தாய் நின் மணவாளனுக்கு கவுனியருக்கு பால் கொடுத்தாய் மதவேளுக்கு மூவர் பயப்பட செங்கோல் கொடுத்தாய் அம்மையே எனக்கு எதுவும் கொடுத்தலையே அப்படி கேட்குறார் அவர் படிக்காசு போலவர் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம திருச்செந்தூரம் முருகனுக்கு துரசம் வேல் கொடுத்தது அம்மி மேலே பார்வதி கல்யாணம் போதும் மணவாள நாச்ச பரமேஸ்வரன் அவருக்கு காலை கொடுத்தார் கால் சப்தபதி பண்ணி காலை கொண்டே வச்சிடும் கவுனியன் யார் நமக்கு ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாதான் மூணு வயசில் பாலுக்காரோ படி நேரம் இல்லையாம் அப்படியே தோட்டடைய சிவன் அப்படி அப்போது மடவேலக்கு ஒரு பிரம்மன் விஷ்ணுத்தில் இலக்கலாம் மூன்று பேருக்கும் அப்படி அவரெல்லாம் பயப்படுறாப்பில் செங்கோல் கொடுத்தேன் எனக்கு ஒன்று கொடுலையே அப்படின்னா அப்படி சொன்னால அதுதான் எதுக்கு சொல்லுன்னா உடனே நடக்கிறதுக்கே சொல்லணும் விரதா அசுர சூர விபாடனைன்னா இந்த பக்தர்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணுறதையே விரதமாக கொண்டவனும் கொள் இருக்கணும் பாடனை என்னன்னா பிழைந்தவனு அந்த சூரனை வந்து தன்னுடைய ஞான அசுரன் ஆணவ மரத்தை அழிப்பதில் சூரத்தை போட்டு பிழந்தார் சூரன் வேலை போட்டு சூரனை படைந்தார் அதுதான் ஆணவ மலத்தை பிளக்கக்கூடிய ஒரு தத்துவமாக பார்க்கலாம் எனது யானும் வேறாக எவரும் எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதிதம் அருள்வாய் பாவனாதிதம் தான் இப்படி பற்றத்தால் உலகத்தில் மனோபா மன மனசை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இதை அனுகிரகம் சொல்கிறார் அப்படி சொல்கிறார் அப்படி நம்ம அருணகிரிநாதர் பிரார்த்தனை பண்ணுற போதும் முன்னால் சொன்ன மாதிரி கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருத்தால் வனசம் தர என்று இசைவாய் இதுதான் நினையாமை மரவா கருதாங்கிறது நினையாமை மரவான் மரவாமை இந்த மனுஷனுக்கு ரெண்டும் பகை தான் கந்தரனுபூதியும் பாரணம் என்று இந்த முதல் நாலு லைன் முதல் ரெண்டு லைன் இருக்கேன் இதுதான் பிரார்த்தனை கருதாமரவா நெறிக்கான என இருதாள் வனசன் தர என் இசை என்று இசைவாய் இதுதான் பிரார்த்தனை இதுதான் அதில் இருக்கக்கூடிய சாரம் சாரம் இதுதான் அதுலேயே அதாவது சார சாரம் சாரதமம் சாரதமஸ்ட் அப்படி சொல்லிக்கிறான் ரொம்ப அப்படின்னா எனக்கு வந்து உன்னுடைய பாரதீட்சை எப்போ கொடுப்பாய் அதுதான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கு இதுதான் விஷயம் கருதாமரவா நெறிக்கான எனக்கு இருத்தாள் வனசம் தர இசைவாய் அதுதான் பிரார்த்தனை அந்த வனசன்னா தாமரை வனங்கிறது ஜலம் ஜலத்தில் தோன்றுவது தாமரை அதில் இருத்தாள் வனசன் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களை நான் என்னதுன்னு அகம் அம்மா அப்படின்னு சொல்லப்பட்ட அது இல்லாமல் உன்னுடைய அது போகிறதுக்காக உன்னுடைய தாமரை போன்ற ரெண்டு தடுவுகளையும் இரு திருவடிகளையும் நான் கெட்டியாக மனசால் பிடிச்சிருந்துக்கேன் எனக்கு வந்து பாரதீட்சை எப்போ கேட்காமே பாரதீட்சை கிடைத்ததுக்கு மணிவாஜகருக்கு குதிரை வாங்கிறதுக்காக பாண்டியராஜா கொடுத்த பணத்தை எடுத்துன்னு போற போதும் அந்த திருப்பரந்துரையில் அப்படியே இருக்கும் அங்கே போகிறார் ஒரு சிவனடியார் கோலத்தில் அழகாக இழை இழைய வயசோட அப்படி கால் மேல கால் போட்டுட்டு ஒரு அந்த தட்சிணாமூர் கொள் வீராசனம் சொல்கிறது அந்த மாதிரி இருந்து உட்காண்டு இவர் ஒரு பெரிய பிராமண வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் அடியார்ன்னு நினச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ணோடனே பாட்டின் காலத்துக்கு வச்சுட்டார் கேட்கவில்லை இங்கே வந்து இவர் கேட்குறார் அதுதான் விஷயம் அங்கே முருகன் நம்ம அருணகிரிநாதருக்கு மெய்ப்பொருள் உணர்த்திவான் மெய்ப்பொருள் உணர்த்தியாச்சும் பாரதீட்சை அவருக்கு அருணகிரிநாத் கொடுக்கலை இங்கே பாரதீட்சை கொடுத்துட்டார் மெய்ப்பொருள் உணர்த்தி இவர் கேட்கவில்லை பாரதீக்ஷை கொடுத்துறான் அப்பவே மாறி அப்பவே அவருக்கு வந்து ஞானம் பக்தி எல்லாம் வந்து மாணிக்கவாதி அது இங்கே நீ வந்து என்னுடைய திருவடிகளை என்னுடைய பாரதீக்ஷை கொடுக்க மாட்டியா அதை கொடுப்பா கொடுப்பாயின்னு இங்கே பிரார்த்தனை பண்ணணும் பார்ப்பான் விவரமா வரதான்னா வரதராஜன் இவனும் எல்லாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் முடிக்க முடித்து கொடுக்கூடியவன் வரதன் வரதா கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவன் முருகா சொல்ல அழகான கடவுள் முருக கடவுள் மயில் வாகன மயிலை வாகனாக கொண்டவன் இந்த மூணும் வந்து ஒரு நாமாவாயிடுத்து வரதா முருகனை பார்த்துன்னு வரதா வரதா வரதா வரதான்னு சொல்லலாம் முருகா முருகா முருகா முருகன் மயில் வாகனன்னு விரத அசுர சூர சொல்கிறதுனால அதாவது பண்ணி விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி கொடிய கொடியவனாக இருந்து இருந்த அசுரனான சூரபத்மன் பிப்பாட்டைனா அப்படி சூரனையும் சரி சூரனை சேர்ந்த அசுரர்களையும் வேளால் பிளந்து முடித்தவன் கருதாமருவா நெறிகால் சொன்னது நமக்கு நினைப்பும் மரப்பும் இல்லாத வழியை கண்டுகொள்ள அதுதான் மனசு சாகணும்னு அடிக்கடி சொல்லுவணும் அப்போது நம்ம அந்த மனசு இந்த ஜீவன்கிற ஒரு சைத்தன்யத்தால் எப்பவும் இருக்குது அதுவோ பிரகிருத்தி சம்பந்தமாக இருக்குது அதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வேளாந்தி விஷயத்தில் ஆரம்பத்துலேன்னு பார்த்தான் அருணகிரி நாதரை ஒன்றும் பண்ணலை அவரை கொண்டு மேலே கொண்டே வச்சாச்சு அவர் அடைய வேண்டிய இடத்துல வச்சாச்சு அவர் செய்ய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை அவர் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை எல்லாம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் அந்த நிலையில் அவர் வந்து திருப்பு குழப்பாடுன்னு அவர் பாடிட்டார் அவர் பாடியிருக்கார் அது ஒன்று திருப்பு குழப்பாடுன்னு அவர் நடுக்குற மணி கொடுத்துருக்காரு மந்திர சக்தி கொடுத்துட்டார் பாடக்கூடிய சக்தி கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துட்டார் கொடுக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை அப்போ அவரை வச்சு நம்மை திருத்துவதற்காக உலக மக்களை திருத்துவதற்காக அப்படி பண்ணார் அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ இருக்க அது ஆயிரத்தி தான் இருக்குன்னா எப்படின்னா அதுதான் காலத்தின் கோலம் கோயிடுது நம்ம பாதுகாக்கலை அப்போ நமக்கு இப்போ வந்து இந்த பாடல் மூலமாக காண்பிப்பது என்னென்னா அந்த மனசு புத்தி சித்தம் அங்கெல்லாம் அப்படிலாம் அடங்கி போடணும் அகம்மமாக போகணும் அது போகிறதுக்காக உன்னுடைய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பாடங்களை எனக்கு அருள்வாயாகனு கேட்குறாப்புல இருக்கும் அடி எனக்கு தாமரைகளை கொடுப்பதற்கும் அதாவது பாரதீக்ஷை கொடுப்பதற்கு தலையில் அடியினோட தலையை வைக்கிறது எப்பொழுது திருவள்ளம் இசைக்கும் அப்படி கேட்குறான் முருகா நீ கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவர் முருகவேளை மயில் வாகன பெருமானே அப்படி அருவறுப்பான செயல்கள் அதாவது எல்லாம் எல்லாரையும் துன்புறுத்துவது முடிப்பது மிகவும் கீழ்மையான வேலைகளை வா வச்சு வாங்க வச்சுருக்கான் செய்ய அப்படிப்பட்ட அசுனானா சூரபத்மனும் வேளால் பழுந்தவன் நினைப்பு மரப்பில்லாத நெறியும் அதாவது மனசு புத்திச்சுத்தம் அகங்காரம் யார் நான் எனதுங்கிறது அப்படியே அடங்கி போகக்கூடிய முறை நெறியை அந்த இடத்தையும் அடி அடைவதற்காக நீ வந்து ரெண்டு திருவடி கமலங்கள் இது தாமரை போன்ற மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடி கமலை எனக்கு தலையில் வைத்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு கேட்குறார் அப்படின்னா நம்ம வந்து இதில் நமக்கு பிரார்த்தனை என்னென்னா விடாமல் சொகின்ற முருகனுடைய அனுகிரகம் குருவாக பிரார்த்தனை பண்ணால் அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவன் ஞானஸ்கர்ந்தன் அது ஞானானந்தன் ஞானஸ்கரணம் சொல்லிவான் இப்போ கருதல் மறத்தல் சொல்றதையும் இது சகல கேவலம் அதாவது நினைப்பதும் மறப்பதும் இந்த அதாவது அது சம மனசு புத்தி சித்தம் ஆகும் காரத்தால் எனது அது அனுபூத்தி அவர் அடைந்தார் அருணகிரிநாதர் நமக்கு வேணும்னா முருகன் அருள் வேணும்னா தடைகள் இது இது விக்கிரங்கள் இதெல்லாம் வந்து ஹர்டில்ஸ் ஹர்டில்ஸ் அந்தி பகலற்ற இடம் தருள்வாயே இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பர இது உந்தியார்லையும் சொல்கிறார் மணிக்கு வாஜர் இந்த கால டைமென்ஷன் உண்ணும் தேச டைமென்ஷன் உண்ணும் அதாவது டைம் ஸ்பேஸ் அப்புறம் வஸ்து இந்த மூன்று விதமான இது டைமென்ஷன் இல்லாத பரவி இருக்கக்கூடிய இந்த மூன்று விதமான இதில் மாட்டிட்டுக்கிறது நம்ம ஸ்வதந்திரனா இல்லை பரதந்திரனா இருக்கும் முருகன் ஸ்வதந்திரன் இந்த இது கிடையாது காலதேச வஸ்து பேதம் அந்த இது கிடையாது ஒருக்கு அப்போது ராத்திரிங்கிறது இந்த இது செயல்கள் தொழில் அதெல்லாம் இல்லாமல் ஆணவ மரத்தோட மாத்திரம் அதாவது அகங்கார மரத்தோடு மாற்றம் இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவனுடைய கேவல நிலை பகல்கிறது ஆத்ம தத்துவங்களோடு இல்லாத தத்துவங்களோட கூடிய விஷயங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சக்கர நிலை அப்படி தான் காமிக்கிறார் அப்போது இருதாள் வனசம் தந்து இசைவாய் முருகா உன்னுடைய திருவடி தாமரிகளையும் கொஞ்சம் என அடி எப்போ கொடுப்பேன் உன்னுடைய திருவுள்ளம் உன்னுடைய திருவடி தீட்சை எனக்கு கிடைக்கிறாப்பு என்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு அனுகிரக தாகத்தோட அருள் தாகத்தோட அருள் அடிகளார் வேண்டுகிறார் அப்படின்னா நம்ம என்ன அவருக்கு கிடை கொடுத்து அவருக்கு வந்து அடைய வேண்டியது அடுத்த ஆயிடுச்சு அவருக்கு திருவடி தீட்சை இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்போ ஒரு வந்து அவர் பிரார்த்தனை உண்டாரு நமக்காக பார்க்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுது வரதா அடியார்கள் கேட்டக்கூடிய வரங்களை அப்பப்போ எல்லாவற்றையும் தாமதிக்காமல் உடனே கொடுக்கக்கூடியவன் வரதன் முருகன் வரதராஜனாக அந்த மாமா இருந்தாலும் மருமகனான முருகனும் வரதனி தேவர் வரதா முருகா தம்பிரானி இப்படி இருக்கு வரதா மணினி எனவே ஒரு இது வருது இல்லையா வீரா சுர வீர சூர விபாடன் அந்த அசுர குணத்தால் மற்றவர்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி சிறையில் போட்டு பலவிதமான இழிய செயல்களை செய்ய வைத்தவன் சூரன் அதனால் அவன் ஜெயில்களையோட திரைவில் போட்டாச்சு தேவர்கள் அப்படிப்பட்ட சூரசம்ஹ சூரனை முடித்தார் விபாடனம் பிழைத்தார் அதனால் அப்படி கூப்பிடுற சூரவி பாட்டணம்னு அதை வேறு பார்க்கலாம் கவி கவிகளுடைய திறமையால் சூரனுடைய ஆண்மையை ஆண்மையை கொடுக்கக்கூடிய பேச்சை கொண்டவனை அப்படின்லாம் பிரதாசுர அப்படிங்கிறதுனால அடியாரை அதாவது தன்னுடைய அடியார்களை முருகன் அடியார்களை ரட்சிக்கக்கூடிய விரதத்தை கொண்டவனு அப்படிப்பட்ட தேவனே அப்படி சொல்லலாம் அதெல்லாம் பாரதீக்ஷை எப்போ கொடுக்க போகிற அதுதான் இதனுடைய ஒரு பொருள் அப்போ தாமரை அதாவது அன்பர்கள் வேண்டக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியவனு முருகா மயில் வாகனனு தபஸ் வலிமை அடைந்து தப்சால வலிமையடைந்த அந்த அசுர கூட்டங்களை கெடுதல் தீமை செய்யக்கூடிய அசுர கூட்டங்களையும் அதன் தலைவனாக சூரபத்மனியும் பிளந்து தள்ளியவனு இதால வேளாதான் ஞானத்தால ஆணவ மலத்தை ஒழித்தவனு நினைக்க முடியாதனும் மறக்க முடியாததுமான முக்தி அதுதான் பாயிண்ட் இருக்க அந்த முக்தி இதெல்லாம் தாண்டினது இந்த சாஃப்ட்வேரான மனசு புத்தி சித்தம் அகங்காரம் நமக்காரலாம் தாண்டினது அப்படி நினைக்கவே முடியாத மறக்கவே முடியாத மன முக்தி நெறியை அனுபவிக்கக்கூடிய அளவில் அதற்கு ஒரு ஹேத்துவாக உன்னுடைய தாமரை போன்ற சேவடிகளை எண்ணிக்கி எனக்கு அருவாய் உடனே எனக்கு திருவடி தீட்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த அனுபூதி பாடல் செய்யுள் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அதனால் ஆறுமுக பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று அனுபூதி அடையும் ஒரு விருப்பம் கொண்டவர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த ஞானஸ்கந்தன்ட்ட கருதாமரவா இதை சொல்லணும் கருதாமரவா நெரிக்கான் எனக்கு இருத்தாள் வனவாசம் தர என்று இசைவாய் கருதாமரவா நெரிக்காண எனக்கு இருத்தாள் வனசம் வனசம் வனஜம் தர என்று இசைவாய் அப்படி பிரார்த்தனை பண்ணுறது குருசம்ஹார வரதமூர்த்தியும் நீப்பு மரப்பு இல்லாத அந்த மனசு முத்தி சித்தம் அகங்காரம் இல்லாத அந்த ஜீவபோதம் போய் சிவபோதம் இருக்கக்கூடிய பரமாத்மம் அனுபவம் இருக்கக்கூடிய பரமானந்தத்தை இருக்கக்கூடிய அனுபூத்தி நிலை அருணகிரிநாதருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உன்னுடைய பாதத்தை பார கமலங்கள் ரெண்டையும் தந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை அவருக்கு கொடுத்துருக்காரு அருணகிருநாதர் நமக்கு வேண்டியது இப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு அந்த முதல் ரெண்டு இது வரிகளோடு செய்யணும் நனஸ்கந்தார்பணம் வத்தும் திவேதல் முருகனுக்கு